வணக்கம் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி எனும் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் இந்திய காற்று டர்பைன் சான்றளிப்பு திட்ட வரைவை சென்னை எரிசக்தி தேசிய நிறுவனத்தின் ஆலோசனைப்படி தயாரித்துள்ளது இரண்டு Amnesty International Aung San Suu Kyi அவர்களுக்கு வழங்கிய The Ambassador of Conscience Award எனும் மனசாட்சி தூதுவர் விருதை திரும்ப பெற்று கொண்டுள்ளது மூன்று கோவா மாநிலத்தின் தர்கல் எனும் இடத்தில் அம் ஆயுஷ் துறை மந்திரி ஸ்ரீபத் நாயக் அவர்கள் ஆயுர்வேதம் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்திற்கான அகில இந்திய இன்ஸ்டியூட் நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டினர் நான்கு World Economic Forum எனும் உலக பொருளாதார மன்றத்தின் Global Future Council எனும் உலகளாவிய எதிர்கால சபையின் மூன்றாவது வருடாந்திர கூட்டம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாயில் நடைபெற்றது 5. விச் ட்ராவல் என்ற பயண பத்திரிகை அறிக்கையின்படி ஐஸ்லாந்து நாடு பயணம் செய்ய பாதுகாப்பான நாடு என அறிவித்துள்ளது இனி இன்றைய நன்றினை பொது அறிவிக்கவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்தியா மற்றும் இந்தோனேஷிய கடற்படையின் இருதரப்பு பயிற்சியான சமுத்திர சக்தியின் தொடக்க பயிற்சியில் பங்கேற்க இந்தோனேஷியாவின் சுராபாய துறைமுகத்தை அடைந்த இந்திய கடற்படை கப்பல் எது இரண்டு ஆறாவது இந்திய சோசியல் ஒர்க் காங்கிரஸ் எனும் இந்திய சமூக பணி காங்கிரஸ் விழாவில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு எனும் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர் யார் மூன்று சென்னையை சார்ந்த பாரத் மேட்ரிமொனியின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் நான்கு வேர்ல்டு லங்ஸ் டே எனும் உலக நுரையீரல் தினம் கொண்டாடப்படும் நாள் எது ஐந்து வேர்ல்டு கைண்ட்னஸ் டே எனும் உலக கருணை தினம் அனுசரிக்கப்படும் தினம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி